நற்றினைநியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று டாக்டர் சர் ஏ ராமசாமி முதலியார் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ பற்றி கூறுகிறேன் கேண்கள் இந்திய பேரரசில் வர்த்தக அமைச்சராக இருந்தவர் மற்றும் பல உயர் பதவிகளை கல்வியாலும் அறிவாலும் பெருமைக்குரியதாக மாற்றியவர் டாக்டர் சர் ஏ ராமசாமி முதலியார் ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசும் திறமையுள்ள இவர் ஆரம்பத்தில் ஐஎஸ்டிஎஸ் கட்சியில் இருந்தார் ஒருமுறை திருச்சி ஐஎஸ்டிஎஸ் கட்சி மாநாட்டில் பேச அழைக்கப்பட்டிருந்தார் அவரின் ஆங்கில பேச்சை மொழிபெயர்க்க ஒருவர் தேவைப்பட்டார் நான் பலரை கேட்டேன் மறுத்துவிட்டனர் இந்நிலையில் நான் மொழிபெயர்க்கிறேன் என முன் ஒரு கல்லூரி மாணவர் ஊரும் பேரும் கேட்டேன் காஞ்சிபுரம் அண்ணாதுரை என்று சொன்னார் ஒரு பெரிய ஈய அரசியல்வாதியின் பேச்சை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை விட்டு மொழிபெயர்ப்பதற்கு நல்லதல்ல என்று எனக்கு தோன்றியது நான் ஒப்ப ஒப்பவில்லை ஆனால் வேறு வழியில்லாமல் போகவே அப்பையனை விட்டு மொழிபெயர்க்கச் சொன்னேன் டாக்டர் ஏ ராமசாமி முதலியாரின் பேச்சு கொட்டகையை அதி மொழிபெயர்ப்பும் அதற்கு இணையாக இருந்தது ஒரு பெரிய நல்ல காரியத்தை செய்துவிட்டதாக எண்ணி இருமாப்புடன் ஏ ராமசாமி முதலியாரை அணுகி பையனின் மொழிபெயர்ப்பு எப்படி என்று கேட்டேன் அதற்கு அவர் பையன் நன்றாகத்தான் மொழிபெயர்தான் மொழிபெயர்ப்பில் ஆங்காங்கே சிறிது சன்னப்பொடி மூக்குப்பொடியும் கலர்ந்திருந்தது என்று மகிழ்ச்சியோடு கூறினார் காலம் வேகமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் நடந்த இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் துணைத் தலைவராக பணிபுரிந்தேன் அப்போது மவுண்ட்ரோடில் சி என் அண்ணாதுரையின் சிலையை வைப்பது என்ற முடிவுக்கு வந்தோம் அதை திறந்து வைக்க ஏ ராமசாமி முதலியார் மவுண்ட்ரோடுக்கு வந்தபோது தூரத்தில் இருந்தேனை கைத்தட்டி கூப்பிட்டார் திருச்சி ஐஎஸ்டிஎஸ் கட்சி மாநாட்டில் அண்ணாதுரை மொழி பெயர்த்த போது அப்பையின் பின்னாளில் நம் நாட்டிற்கு தலைமை அமைச்சராக வருவார் என்றோ அவருடைய சிலையை நாம் இருவரும் திறந்து வைக்கப் போகிறோம் என்றோ நினைத்தோமோ என கூறி மகிழ்ந்தார் திறமை இருந்தால் அது உச்சி கழைத்து போய் நிறுத்தும் என்பதற்கு அண்ணாதுரை சிறந்த உ உதாரணம் நன்றி